பாடம் நூற்றி அனுமதி கோரும் மனிதரே நீ யார் என்று கேட்கப்பட்டால் தன்னை இன்னார் என்று பெயர் விளங்கும்படி கூற வேண்டும் நான் தான் என்று கூறுவது கூடாது